அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள் அதற்கான கிரையத்தை நிறுத்துக் கொடுத்தார்கள் அப்போது சற்று கூடுதலாகவே நிறுத்துக் கொடுத்தார்கள் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் நான்கு முஸ்லிம் ஏழு ஒன்று ஐந்து